நற்றினை நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் வழங்குபோ அலுமீலு நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது கசாத்திலை முகல் ஸ்பெஷல் டிஷ் செய்ய தேவையான பொருட்கள் தோரம்பருப்பு நூறு கிராம் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒன்று இஞ்சி சாறு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஐம்பது எம்எல் உப்பு தேவையான அளவு கொத்தமல்லி தேவையான அளவு எலுமிச்சம்பழம் ஒன்று ஏலக்காய் பத்து பட்டை ஆறு லவங்கம் பதினஞ்சு உப்பு தேவையான அளவு நெய் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் குங்குமப்பூ சிறிதளவு சேம்பறை முதல்ல நம்ம இந்த தோரம் பருப்பை வந்து நூறு கிராம்னா நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வச்சு வச்சுப்போம் அதை வெந்த பருப்போடு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி சாறு தயிர் ஐம்பது எம்எல் இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம் அதை எடுத்து வச்சுட்டு இன்னொரு ஸ்டவ் பற்ற வச்சு வெறும் வானில் பத்து ஏலக்காய் ஆறு பட்டை பதினஞ்சு லவங்கம் இதை போட்டு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி வச்சுப்போம் ட்ரை ரோஸ் பண்ணி அதை வந்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுப்போம் அப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு அதை நல்லா அப்புறம் கோல்டன் வதக்கி வச்சுப்போம் இந்த கொத்தமல்லியை பொடிப்பொடியாக க்ரஷ் பண்ணி வச்சுக்கணும் லெமன் சார் எடுத்து வச்சுக்கலாம் குங்குமப்பூ வந்து கொஞ்சமாக அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உற வச்சு வச்சிரும் அப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஒரு வானல்ல ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு இந்த வெங்காயம் இன்னொரு வெங்காயம் இருக்குல்ல அதை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு அதை வதக்கும் அது கூட ஒரு வச்ச மிளகாவை கட் பண்ணி போட்டு அதிகம் வதக்கிப்போம் வதக்கிட்டு இந்த போட்ரு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலா அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த நெய்லே வதக்குவோம் இந்த வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு நிமிஷம் தான் போகிறோம் ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம் அப்பயும் அந்த ஒரு நிமிஷத்துலையும் உங்களுக்கு நல்லா நைஸ் அருவமாக கிடைக்கும் உடனே இந்த பருப்பு தயிர்ஞ்சி சாறு போட்டு கலந்து வச்சுக்குள்ளே அது அரை மணி நேரம் கொறைஞ்ச அரை மணி நேரம் ஊற வச்சுருந்து அதை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது தனியாக இருக்கும் லிக்யூடாக இருக்கும் ஸோ அது வந்து திக்காகணும் அது வரைக்கும் வேக விடலாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு கலந்து விட்டுடலாம் உப்பு கலந்துட்டு அது வேகட்டும் அது வெயில் கொஞ்சம் கெட்டி ஆறு பதத்துக்கு வரும்போது அந்த எண்ணெயில் வெங்காயம் வதக்கல்லையே அதை கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டுட்டு இந்த குங்கும பூ ஊற வச்சுருக்கோம் இல்லையா கொஞ்சமாக தான் ஊற வைக்கணும் நிறைய தேவையில்ல இந்த குங்குமப்பூவை தெளிச்சு விட்ருவோம் கொத்தமல்லி க்ரஷ் பண்ணிட்டு அதை போட்டுடுவோம் போட்டுட்டு எலுமிச்சாறு விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவோம் இந்த சூட்லேயே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மிக்ஸ் பண்ணி இறக்கணுன்னா சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி காசா தயார் நம்ம சாதாரணமா பருப்பு தாலிதம் செஞ்சு சிம்பிளா செய்யறத முகலாயர்கள் எப்படி செஞ்சிருக்காங்க பாத்தீங்களா எவ்வளவு ரிச் ஹெல்த்தி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நமக்கும் பிடிக்கும் நெய்லாம் நிறைய யூஸ் பண்றோம் அதனால நம்ம பார்த்து பயன்படுத்திக்கணும் குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவங்களே மீண்டும் சந்திப்போம்